நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலமையிலும் கூலியலறை மேற்பூச்சு மருந்து அவரை இலை பசை கஸ்தூரி மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அரிசி மாவு பாசிப்பருப்பு மாவு சேர்ந்த கலவை ஒரு தேக்கரண்டி இதை நன்றாக கலந்து குழைத்து பன்னீர் சிறிது சேர்த்து நன்றாக கலந்து இது நம்ம வந்து குளியலறை மேற்பூச்சு மருந்தாக இதை பயன்படுத்தினோன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கருந்திட்டுகள் சன்பேர்ன் இது எல்லாத்தையுமே போகக்கூடியது